நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் சரவடிக்காக உங்கள் தோழி முக்கணி என்னங்க எல்லாரும் மத்தப்பெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கீங்களா கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வெடியெல்லாம் நம்ம வெடிக்கலாமா சிவா சிவானின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தம்பதியர்கள் இருந்தாங்களாங்க அவங்களுக்கு ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சின்ன குழந்தை இருந்தாலாம் இப்படி இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் திடீர்னு அன்னைக்கு காலையில பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டேல பயங்கரமா கத்திருக்காங்க அந்த ஊரே கூடுற அளவுக்கு கத்திருக்காங்க அந்த அளவுக்கு சண்டா ரெண்டு பேருக்கும் வீட்டுல ஃபுட்பால் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அடி பாத்திரங்களால இதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப மைனூட்டா அப்படியே அமைதியா வீட்டுல அந்த மாதிரியே வாஷ் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்கா திரும்ப பார்த்தா மதியம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமாதானம் ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அன்பா பேசிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறது என்ன பேசுறாங்கன்னே காதல விழையா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தா வேடிக்கை பாத்திரத்தோட்டு உடச்சாங்க நான் கூட குடிச்சு தெரியுமா உடனே தாத்தா கேக்குறாராம் அதுக்கப்புறம் என்னமாச்சு அப்படின்னு கேட்டா தெரியுமா தாத்தா மதியோ! ரெண்டு பேரும் அன்பா பேசிக்கிட்டாங்க அப்ப அவங்க பேசும்போது ஒண்ணுமே விழில ஏன் தாத்தா இவங்க நடந்துக்கிறாங்க அதுவா அது ஒண்ணு இல்லடா நீ வந்து உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சண்டை புடிக்கும் போது அவங்க மனசு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூரம் போயிரும் உங்க அப்பாவோட மனசு இந்தியாவுல இருந்தா உங்க அம்மாவோட மனசு பாகிஸ்தானுக்கு போயிரும் அதனால ரெண்டு பேருக்கும் கேக்காது இல்லையா அதனால ரெண்டு பேரும் அப்படிதான் வாழ்வாள் கத்திக்குவாங்க அப்பதானே கேக்கும் போது கத்த செலவில்போது அவங்க பேசுற சத்தம் கேட்கல புரிஞ்சதா ஏ தாத்தா இப்படி எல்லாம் இவங்க இருக்காங்க அது எப்படி இருந்தாலும் நீ எப்பவுமே எல்லார்கிட்டயுமே அன்பா தான் பேசணும் சரியா அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்